வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசமுகி படலம் நீங்காதுரை தனி நாயக நெடுமாலையன் உணரா ஓங்கார முதற் பண்ணவன் உரையும் கிரி பாங்காயணங்கினற்பற்றிடப்பயில் காழிவனத்தில் பூங்கா வனந்தனிலே சசி இருந்தே தவம் புரிந்தாள் சோநாடு புறக்கின்றவன் சிந்தித்திடுகின்றமானாகிய வினை முற்றுற வருவான் தவம் புரிவாள் காணாளவன் வருகின்றது காலம் பல தொலைய நாடொறும் தன்மேனியின் நலமாழ்குறமெழிவாள் சை அழிப்பாடிய குழலிந்திரன் பிரிவால் உளையாமனம் பதையாத்தவ துறைகின்றதொரளவில் பழையார்களி உலகந்தனில் வாழ்சூரப்பன் மாவுக்கு இளையாள் பலர் இளையார் புணந்தாலும் சிறிதிளையாள் கழிகின்றதோ கடலே புரை காமந்தெரு நோயால் அழிகின்றவள் எவ் தம்மையும் வலிதே பிடித்தனையும் இழிகின்றதோர் இயல்பாள் முகில் இனம் வாய்த்திறந்தெனவே மொழிகின்றதோர் கடியாள் அசமுகி என்பதோர் கொடியாள் பொறையில்லவள் அருள் இல்லவள் புகழ் இல்லவள் சிறிதும் நிறையில்லவள் நானில்லவள் நிற்கின்றதோர் அறத்தின் முறையில்லவள் வடிவில்லவள் முடிவில்லதோர் கற்பின் சிறையில்லவள் உலகோர்க்கொரு சிறையாமென திரிவாள் கீழுற்றிடும் உலகெத்தனை அவ யாவையும் கிளர்ந்தோர் வாழுற்றிடும் உலகெத்தனை அவையாவையும் ஆடே சூழுற்றிடும் உலகத்தனை அவையாவையும் சுற்றா ஊழுற்றிடு தன்னூர்த்தனில் ஒரு நாழியில் வருவாள் பொய்யுற்றவள் களவுற்றவள் புறையுற்றிடு சுரையூன் துய்யுற்றவள் களியுற்றவள் சோர்வுற்றவள் கொலை செய் கையுற்றவள் விழியாலழல் காலுற்றவள் பவத்தின் மொய்யுற்றவள் படிறுற்றவள் முனிவுற்றவள் மனத்தின் பொங்கும் சிகையழல் மைத்தலை புகுந்தாலன ஒளிரும் செங்குஞ்சிய துடையாள் அவர் செரு செய்யனும் இடையாள் துங்கங்கள் தூணத்திடை தோன்றி கனகனை முன் பங்கம்படுத்துயிருண்டெழு பகுவாயறி நிகர்வாள் சீயப் பெருமுகந்தாரக நிகராகிய திரளாள் மாயத் தொழில் பயில்கின்றவள் மணிமால் வரை புறையும் காயத்தவள் அடற்கூற்றையும் கடக்கின்றதொர்வலியாள் தோயப்புணரிகளேழுமோர் துணையிற் கடந்திடுவாள் மாற்றிட வாழ் சூரப்பன்மாவின் கிளை முழுதும் மூலத்தொடுமுடிவித்திடுமுறையூழ்வினை என்ன சூலத்தினை ஏண்டித்தனி தொடர் துன்முகியுடனே ஆலத்தினை துருவாமனாங்குற்ற நன்றே காணின்றுள பொழிலேர்த்தனை காணாநனிசேனாள் ெனவியவாப்புவியமசோலை இதென்றாள் வானின்றுளவனத்தைக் கொடுவந்தே இவன் மகவான் தான் வைத்தானிங்கிது தப்பாதென நிற்பாள் ஏலாவிது காணாயென ஈர்ந்தன் பொழில் எழிலை ஆலாலமதெனவே வருமசமாமுகி என்பாள் பாலான துன்முகிதன்னொடு பகராவது காட்டி கோலாலமதுடனேயது குறுகும்படி வந்தாள் மட்டுற்றிடு தன் காவினை வருடைத்தனி முகத்தாள் கிட்டிச் சினை நனை மாமலர் கிளையாவையும் நோக்கி தட்டற்றிவன் உரைகின்றவ தமை நோக்குவலென்னா எட்டு திசையினும் நாடுதற் இடையுற்ற நல்கடிதின் அது கண்டனன் அவன் நின்றதோர் ஐயன் படைத்தலைவன் முது கண்டகி இவளாம் அசமுகி என்பதொற் கொடியாள் எது கண்டிவன் வருகின்றனள் என்னோ கருத்திவள் தன் கதி கண்டன நிற்பேனனை காணா நெறியதனில் மற்றங்கிவள் செயல் யாவையும் வரலாற்றொடு காணா தெற்றென்றவன் மீழ்கின்றொழி செவ்வே எதிர்போந்து குற்றந்தன கிசையும் திறம் முடிப்பேனென கொலை செய் ங்கிய புயவேடரில் வேரோரிடை நின்றான் நின்றானவன் அது கண்டிலள் நெஞ்சிற்களி தூங்க குன்றாமுலை அசமாமுகொடியாள் அவளுடனே சென்றாள் மலக் காவேங்கனும் திரிந்தாள் தெரிந்தளவில் பொன் தாழ்முலை சசி மாதவம் புரிகின்றது கண்டாள் அந்தாவிவள் ஐராணின நந்தாவளன் தன்னை பெற்ற பொன்னகரத்தை விட்டிங்கே வந்தாளிவள் தன்னை கொடுவரு வீரனை எங்கோன் முந்தாதரமுடனு முடிவற்றதன் படையே இங்குற்றதை உணராம இமையோர்புறம் நாடி அங்குற்றிலள் ஐராணி என்ற அரசன் தனக்குறைப்ப வெங்கழலெனச் சீரினன் மீண்டும் சிலர் தமையிற் திங்கட்புரை முகத்தாள் தனைத் தேடும்படி விடுத்தான் வானெங்கணும் பிலமெங்கணும் வரையெங்கனும் வரவை தானெங்கனும் திசையெங்கனும் தரையெங்கனும் தரையில் கா நெங்களும் நமர் தேடினர் காணாரிவள் தன்னை ஊனெங்கனும் வருந்த திரிந்துழன்றி தூணரார் தண்டே நமர் குளிர்பூங்குழல் சசி என்பவள் தனை நான் கண்டேனினி இவள் மையலில் கவலாதொழிகென்றே வண்தோலிடு தொடை மன்னவன் மகிழ்வைத முன்னுய்ப கொண்டேகுவன் யானே இவள் தனையென்று குறித்தாள் இத்தே மொழி தனையந்திரன் ஈண்டே தனியாக வைத்தேகினன் இவள் தன்னை வருந்தாதளித்திடவோர் புத்தேளிரும் இளறிங்கிது பொழுதாம் அவன் புகுமுன் கொ தேமலர் புழலாழ்தனை கொடு போவன் என்றடைவாள் தீனக்குறக்கடுஞ்சொல்லனும் உருமேறு தெழிப்ப கூனற்பிறையாகிய மின்னுப்புடை புலவ காணக்கரும் படிவத்தொடுக்கால் கொண்டெழுவி செய்யால் வானப்புயல் வழுவிப்புவி வந்தாலென வந்தாள் கூற்றம் கொடுவருதுமுகிவுடனே அசமுகிதான் தோற்றம் கிளர் மணிவெற்பென துன் என்று அவன் வரலும் ஏற்றம் பெற நோற்றே தனி இருந்தாள் அது காணா கூற்றம் தனைக் கண்டால் எனக் குலைந்தாள் வலி குறைந்தாள் நிரோதமிசை தங்கிய நிருதக் குலமகளோ பாரோர்மயக் குறுப்பேய் மகளோ பாரிடத்தனங்கோ சூரோடுரு தனிக்கொற்றவை தொழில் செய்பவள் தானோ ஆரோ இவள் அறியேன் என அஞ்சிக் கடிதெழுந்தாள் எழுகின்றவள் தனை நில் என இசைத்தே எதிரெய்தி மொழிகின்றனள் ஐராணினின் முதிராயிளலனும் பழியில்லதொற் பெரும் காமரும் பயனற்றிவன் வரிதே கழிவெய்திடத்தவம் பூண்டிடல் கட நோய் இது விடுநீ ஆரோப்புனக்குலகம் தனிலருளியம்பகவன் மார்பத்துறை திருமங்கையும் மற்றங்குனக்கொவ்வாழ் பாரில் கரந்திருந்தே தவம் பயில்வாய் இது என் உன்னை சேரத்தவம் புரிகின்ற நத்திரள் சூரப்பன்மாவே வரை உனை நண்ணிய இமையோர்க்கிரை உனது நன்னாயக நாகப் பெருநலனுற்றவனன்றே தன்னாளுணர்வரிதன்பர்கள் தன் பேரழகதனால் பன்னாள் அவனுடன் மேவினைப்பாகிப்படுகரிபோல் தவறும் சுரர் உலகொன்றுளன் சதவேள்வியன் எம்முன் புவனம் பல அண்டம் பல புறக்கும் திருவுளால் இவனங்கவன் பணியே புரிந்திழைத்தே கரந்துழல்வான் அவனிங்கிவன் தனையேவல் கொண்டகில்தனியாழ்வான் அழிவில்லவன் அவனிங்கிவன் அழியும் பரிசுடையான் பழியில்லவன் அவனிங்கிவன் பழிவேலையில் திளைப்பான் கழியும் படர் உழந்தான் இவன் கழிப்புற்றுடனவனே தொழுவன் பலரையும் இங்கிவன் தொழுமோவன் சிலரை அந்நேரில நொடுமேவுவதிலையனையான் தன்னேவலின் ஒழுகித் திரி தமியோன் துணையங் இன்னே மெலிந்தனையீதுன கியல் போனினதெழிலும் கொன்னே கழிந்தன பற்பகல் குறியாயிது குணனோ எத்தேவரும் முகிலூர்தியுமிகல் மேவரும் அவுண கொத்தேவரும் அணங்கோறுமுன் குற்றேவல் செய்திடவே முத்தேவரும் புகழப்படும் மொயம்புற்றிடுசூர் முன் உய்தேயவன் ஒடு கூட்டுவன் இருக்க பொன்னோடிகள் பங்கேறுக பூங்கோ அன்னோன் வெறுத்திடுவன் பிறரனை ஓரையும் உன்னோடளவரு காதலின் உருமிங் இது சரதம் என்னோடினி வருவாய் கடிதென்றால் அறம் கொன்றாள்